அவர்கள் வியாழக்கிழமை என்று புறப்பட்டு சென்றார்கள் வியாழக்கிழமை பயணம் செல்வதையே அவர்கள் பெரிதும் விரும்புபவர்களாக இருந்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நபி சொல்லம் அலை அவர்கள் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் பயணம் புறப்படுவது குறைவாகவே இருந்தது